श्री गुरुभ्यो श्रीगुभ्यो नम अकुणा सिंधु ज्ञानद शातरूपिण श्रीचंद्रशेखरगुर प्रणमा मुद्व तम सुद तक मेला वैरस व्याधियान दम अने वरियम अचुत विधमा பரவேண்டு வருது பல தேசங்களில் நிறைய ஜனங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறத நாம் பலவிதமாக கேள்விப்படுறோம் நம் தேசத்திலேயும் இந்த வியாதி பரவி பல பெயர்களுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்துன்னு வருது இது மாதிரி ஒரு விஷவியாதியை நாம் மந்திரபலத்தினாலே தான் இதை ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு பாபவசத்தினாலே இப்படி ஒரு ரோகமானதை நாம் கேள்விப்படவும் அனுபவிக்கவும் நேர்றது இதற்கு ஒரே பரிகாரம் மந்திரங்கள் தான் புராணங்கள் நம்முடைய தர்மசாஸ்திரம் மந்திரசாஸ்திரங்கள் காண்பிக்கிறது இதுபோல் மனுஷனால் கட்டுப்படுத்த முடியாத லெவலில் ஒரு வியாதி வரும்பொழுது நாம் அதற்கு தகுந்த மருந்தாக மந்திரங்களை தான் நாம் பயன்படுத்தணும் பிரபஞ்சசாரம் என்கிற கிரந்தத்திலே ஆபிசாரே ஜுவரே தீவிரே ரோகோன்மாதே சிரோகதே அசாத்திய ரோகே ஷ்வேளார்த்தோ மோகே தாகே ததாமையே அதாவது நம்மால் மனுஷ எத்தனத்தினாலே கட்டுப்படுத்த முடியாமலும் மனுஷர்கள் அனைவரும் ஒடுங்கி இருக்கும்படியாக ஒரு வியாதியானது வரும்பொழுது இந்த ஹோமோயும் சாந்திதப்பிரோகா சர்வசம்பத் பிரதாயகா இந்த மிருத சஞ்சீவினி என்கிற மந்திரத்தினாலே ஜபஹோமமானதை செய்யணும் அப்படி செய்வதனாலே அபமிருத்யுஜேதாது ஆயுராரோக்கியவர்தனம் அபமிருத்யுவானது நிவர்த்தியாகும் அபமிருத்யு அப்படின்னா மரணம் மரணத்தை ஜெயிச்சுடலாம் தீர்க்கமான ஆயுஷு கிடைக்கிறது ஆரோக்கியம் கிடைக்கிறது முக்கியமாக மனசில் ஏற்படக்கூடியதான அச்சம் பயம் நீங்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ரீதியில் இந்த மிருத்த சஞ்சீவினி விதானம் என்கிறத செய்யணும்னு ஆச்சாரியாருடைய சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கு முசிறியில் ஆரம்பித்தோம் அப்படி பதினைந்து ரித்துவிக்குகளை இந்த ஹோமத்திற்காக சொல்லி அவ்வளவு பேர்களால் இந்த ஹோமத்திற்கு வர முடியல காரணம் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவெல்லாம் அத்தனை பேர்களை சேர்த்து கொள்ள முடியல பத்து பேருக்குள்ளே தான் ஓரிடத்துல இருக்கணும் என்கிற சட்டங்களெல்லாம் இருப்பதனால பத்து பேருக்குள்ளே தான் ரித்துவிக்குகளை ஏற்பாடு செய்ய முடிஞ்சுது அதிலேயும் பல வர முடியல போக்குவரத்து வசதிகள் அவைகளெல்லாம் இல்லாததுனால அன்னிக்கு கிடைத்த ரித்விக்குகளை வச்சுண்டு இதை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பித்து கலசத்தில் கெங்கா தீர்த்தம் வச்சு அந்த கெங்கா தீர்த்தத்தின் மேலே ஸ்வர்ண பிரதிமையை அந்த ஸ்வர்ணப் பிரதிமையில் நவாவரணமாக மிருத்துஞ்சயனை அவாகனம் செய்து கந்தத்தில் சந்தனத்தில் மிருச்சுஞ்சய யந்திரம் வரைந்து அதிலேயும் ஸ்வர்ணப் பிரதிமையை வச்சு அதிலேயும் காலகாலனான பரமேஸ்வரனை அவாகனம் செய்து விபூதி மண்டலம் அமைச்சு இவைகள் அனைத்தையும் தொட்டு கொண்டு மூன்று லட்சம் ஆவர்த்தி இந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை ஜபம் பண்ணினோம் மூன்று லட்சம் ஆவர்த்தி ஜபம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஜபம் நடந்தது அப்படி மூன்று லட்சம் ஆவர்த்தி ஜபம் செய்து ஜபம் பூர்த்தியான பிறகு ஹோமம் ஆரம்பித்தோம் கோமத்திற்கு திரவியம் எட்டு திரவியங்கள் சொல்லப்பட்டிருக்கு சீந்தில் கொடி ஆலமொட்டு எள் அருகம்புல் பசும்பால் நெய் பால் அன்னம் அதிமதுரம் இந்த எட்டு வஸ்துக்களையும் ஒவ்வொரு வஸ்துக்களும் மூவாயிரத்தி ஆவர்த்தி வீதம் மொத்தம் முப்பதாயிரம் ஆவத்தி அப்படி ஹோமம் பண்ணி இந்த மிருத்த சஞ்சீவினி ஹோமமானது மிகவும் விரிவான முறையில் நம் பாரத தேசமும் பாரத தேசம் அல்லாத மற்ற தேசங்களிலும் வாழக்கூடிய ஜனங்களுக்கும் இந்த வைரஸ் வியாதியானது எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது அது செயலிழந்து போகணும் என்கிறதை முக்கியமான சங்கல்பமாக கொண்டு இந்த வியாதி வந்தவர்களுக்கும் குணமாகணும் என்கிறதையும் சங்கல்பம் செய்து இந்த ஹோமம் மிக விரிவாக நடந்தது இந்த ஹோமத்திற்கு இதை தேசக்ஷேமத்திற்காக செய்கிறோம் என்றாலும் கூட நம்முடைய பங்கும் இந்த ஹோமத்தில் இருக்குது என்கிறத மனசில் வச்சுக்கிறதுக்காக அவரவர்கள் நட்சத்திரம் பெயர்கள் அனுப்பியவர்கள் அத்தனை பேருக்கும் சங்கல்பத்திலேயும் ஜபத்திலேயும் ஹோமத்திலேயும் தனித்தனியாக பிரார்த்தனை செய்து இந்த ஹோமமானது நடந்து அதை தொடர்ந்து விஷ்ணு கவச்சம் என்று கருட புராணத்தில் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இருக்கு இதுபோல் கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் பரவர பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்யணும் என்று சொன்ன விதத்தில் ஆயிரத்தி ஆவர்த்தி விஷ்ணு கவச்சம் பாராயணமும் நடந்து கூடவே அச்சுதா ஜனமோ ஜனமோ கோவிந்தா ஜனமகா இதற்கு நாமத்ரய மந்திரம்னு பேர் இந்த நாமத்ரய மந்திரமும் ஆயிரத்தி ஆவர்த்தி ஜபம் அதோடு கூட துஸ்வப்ன துஷகுன துர்கதி தௌர்மனசியா என்று ஒரு ஸ்லோகம் ஆதிசங்கரர் அனுகிரகம் செய்திருக்கார் அந்த ஸ்தோத்திரத்தையும் ஆயிரத்தி எட்டு ஆவர்த்தி ஜபம் செய்து இவ்வளவு அனுஷ்டானங்கள் நடந்திருக்கு இது மாத்திரம் போராது மேலும் தொடர்ந்து இது செய்யணும்னு இப்போது நவகிரக ஜபம் ஆரம்பிக்கலாம்னு ஏற்பாடு செய்துன்னு இருக்கோம் ஏன்னா இந்த வியாதியானது சுத்தமாக நிவர்த்தி ஆகணும் நாம் இந்த வியாதி எப்படி நம்ம தேசத்திற்கு வந்தது என்கிறது தெரியாத ஒரு அளவில் இப்போது பரவிண்டு வருது இது சுத்தமாக நிவர்த்தி ஆகணும் என்கிறது தான் அனைவருடைய சங்கல்பம் அனைவருக்கும் பிரார்த்தனை செய்துன்னு இருக்கு மற்ற தேசங்களில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் பிரார்த்தனை பண்ணி தனித்தனியாக பிரசாதங்கள் ஏற்பாடு செய்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த தடை உத்தரவுகள் எல்லாம் நீங்கின பிறகு அவர் அவர்களுக்கு பிரசாதம் இந்த ஹோமத்தில் நிறைய பிரார்த்தனைகள் செய்துட்டுருக்கு அந்த என்னென்ன பிரார்த்தனைகள் எல்லாம் செய்துருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்